அறிவுக்கும் அறிவு செய்யும் அறிவு வேறுண்டென்றென்னும் அறிவற்ற குதர்க்க மூடற்கு அனவஸ்தை பலமாய்த்தீரும் பலமாய் பலமாய்த்தீரும் அரிபடும் பொருள் நீ அல்லை அரிபடாப்பொருள் நீ அல்லை அரிபொருளாகும் உன்னை அனுபவித்தறிவாய் நீயே ஆசிரியர் பிரம்மஸ்வரூபம் அல்லது ஆத்மஸ்வரூபம் ஸ்வயம் பிரகாசம் அது எதனாலும் பிரகாஷப்படுத்தப்படுவதில்லை என்கிற விஷயத்தை சொல்கிறார் இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கருத்தை முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் பொதுவாக பல சித்தாந்தங்களில் உணர்த்த உணர்வது ஆன்மா தானே ஆத்மா உணராது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க நம்ம வந்து உணர்த்த உணர்வது ஆன்மா முக்கியமாக இதை சொல்கிறது சைவ சித்தாந்திகள் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இது பார்க்கற போது இன்னும் பலர் சொல்லுகிறார்கள் அதாவது கடவுள்தான் ஜீவனுக்கு அவனை பற்றிய உண்மையை உணர்த்துகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்ம வியாபாரிகமாக ஒத்துக்கிறோம் வியாபாரிகமாக இந்த விஷயத்தை நாம் ஒத்துக்கிறோம் இதில் ஒன்றும் நமக்கு மறுப்பு கிடையாது ஆனால் முக்கியமாக ஆழமாக பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறதுனா வாஸ்தவம் சிதாபாசனுக்கு பிரகாசம் எதுலேருந்து வருகிறது சித்துலேருந்து வருகிறது சித்து தான் சிதாபாசனுக்கு தன்னோட பிரகாசத்தை கொடுக்கறது பிரதிபிம்பந்தானே பிரகாசத்தை கொடுக்கறது அந்த சிதாபாசை சைத்தன்ய சைத்தன்யம் ப்ளஸ் அந்தகரணத்தில் தான் நமக்கு ஞானமே உற்பத்தி ஆறுது அந்த ஞானம் வந்து உபதேசம் பண்ணுற போது பண்ணினாலும் கூட என்ன புரிஞ்சுக்கிறோம்னா சைத்தன்யந்தான் சிதாபாசனையும் அந்தகரணத்தையும் பிரகாசப்படுத்துறது அதேமாதிரி ஈஸ்வரனையும் சைதன்யந்தான் பிரகாசப்படுத்துறது ஆகையினால் அந்த உபாதி திருஷ்டியில் வேணால் பிரகாசப்படுத்துகிறவன் பிரகாசப்படுறது குரு உணர்த்த சிஷ்யன் உணர்கிறான் அது வியாபாரிகம் ஆனால் குரு என்ன உணர்த்துறார் நீ வந்து உன்னை உணர வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் உணர்த்துறார் அப்போ அவருடைய உபதேசமே கொஞ்சம் வித்தியாசமான உபதேசம் சாதாரணமான உபதேசம் போல அல்ல என்ன சொல்கிறார் குரு குரு வந்து சிஷ்யனுக்கு உணர்த்துறார் அப்படின்னு சொன்னால் என்ன எப்படி உணர்த்துறார்னா நீ உன் மனசில் புரிஞ்சுக்கோ மனசு பொயின்னு புரிஞ்சுக்கோ ஸ்வரூபம் தானாகவே பிரகாசமாக இருக்குங்கிறது உனக்கு புரியறது இல்லையா யுக்தி பூர்வமாக ஸ்ருதி அனுபவபூர்வமாக பார்க்கும் பொழுது உனக்கு இல்லையா அது தானாகவே உணர்ந்துருக்கு அது ஈஸ்வரனுக்கும் அதுதான் பொருத்தம் ஜீவனுக்கும் அதுதான் உண்மை ஞானிக்கும் அஜ்ஞானியாக அஜானியாக இருந்தாலும் சரி ஞானியாக இருந்தாலும் சரி ஈஸ்வரனாக இருந்தாலும் சரி ஸ்வரூப ஜ்யான்கிறதுல பேதம் கிடையாது ஆனால் இந்த ஸ்வரூப்ப ஜானம்ங்கிற ஒரு டாபிக்கே மற்றவங்ககிட்ட கிடையாது அதனால தான் அவர்கள் வந்து வியாபாரிகத்தையே பாரமார்த்திகமாக நினைத்துக்கொண்டு பேசுகிறார்கள் ஆகா அவர்களுக்கு பாரமார்த்திக வியாபகாரிக்க பேதம் நம்மளை போல இல்லை அவர்களுக்கு ஈஸ்வரன் பாரமார்த்திகம் ஆனால் பிரம்மன் நமக்கு ஈஸ்வரன் வியாபாரிக்கும் பாரமார்த்திகம் இல்லை அவர்களுக்கு ஈஸ்வரன் வியாபகாரிக்கம் நமக்கு பிரம்மன் தான் பாரமார்த்திகம் அவர்களுக்கு ஈஸ்வரன் வியாபகாரி ஈஸ்வரனே பாரமார்த்திகமாக ஈஸ்வரத்தன்மையும் ஜீவத்தன்மையும் உலகமாக இருக்கும் தன்மையும் பாரமார்த்திகம் யாருக்கு நம்மை தவிர மற்ற எல்லா மதவாதிகளுக்கும் அத்வைத்த சித்தாந்திகளை தவிர மற்ற எல்லா மதவாதிகளுக்கும் இதான் அபிப்பிராயம் ஆனால் நம்முடைய அபிப்பிராயம் என்னன்னா அதெல்லாம் வியாபாரிகம் ஜீவேஸ்வர ஜெகத்துங்கிறது வியாபகாரிக்கம் வேதாந்த விசாரம் வியாபகாரிக்கும் வேதாந்தத்தினால கிடைக்கக்கூடிய பிரம்ம ஜானம் வியாபாரிக்கும் பிரம்மன் பாரமார்த்திகம் பிரம்மன் தான் பாரமார்த்திகம் பிரம்மஞானங்கூட வியாபகாரிக்கு தான் புரியுறதில்ல ஆகையினால அவங்களுக்கு அந்த விஷயத்துல பிரச்சனை இருக்கு நம்ம இந்த அப்படி பண்ண அப்படி இந்த இடத்துல அதெல்லாம் சொல்லலன்னு வச்சுங்களேன் நம்ம சாஸ்திரம் படிக்கிறது பிரயோஜனமே இருக்காது இந்த இடத்துல எல்லாம் அந்த கிளாஸ் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டை பேசித்தான் ஆக வேண்டி இருக்கு அவர்களுடைய சிந்தனை முறையை பற்றி நாம் சிந்திக்கத்தான் வேண்டி இருக்கிறது அதனால தான் செய்யும் அறிவு வேறு உண்டு என்று எண்ணும் அறிவு அற்ற குதர்க்க மூடற்கு சிந்திக்க தெரியலேங்கிறார் அறிவற்ற குதர்க்க மூடற்கு அனவஸ்தை பலமாய்த்தீரும் எங்கேயோ ஒரு இடத்துல போய் முட்டிங்குது அதனால் அது முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும் அனவஸ்தைங்கிறது ஒரு தோஷம்னு சொல்லிட்டேன் அதாவது ஒரு இடத்துலையாவது ஸ்திரமாகாது போயிட்டே இருக்கும் அது இந்த அறிவுக்கு இன்னொரு அறிவை சொல்லணும் அந்த அறிவுக்கு இன்னொரு அறிவை சொல்லணும் அந்த அறிவுக்கு இன்னொரு அறிவை சொல்லணும்னு போயிட்டே இருக்கேன் தவிர எங்கே முடிகிறது இது எல்லாவற்றையும் எதன் துணை கொண்டு அறிகிறோம் அப்படின்னு கேட்டால் அறிவின் துணை கொண்டு அறிகிறோம் அறிவை எதன் துணை கொண்டு அறிகிறோம்னா அறிவை எதன் துணை கொண்டு அறிகிறோம்னு கேட்டால் என்னாகும் அதுக்கு இன்னொரு அறிவை சொல்லணும் அப்புறம் அந்த அறிவை எதன் துணை கொண்டு அறிகிறோம்னா இன்னொரு அறிவை சொல்லணும் அப்புறம் எங்கே முடிகிறது ஆகனால் அறிவு ஞானம் நித் ஸ்வரூபஞ்ஞானம் ஸ்வரூபஞ்ஞானம் நித்தியா கால கால அபரிச்சின்னா காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் மனதாலும் கூட புத்தியினாலும் கூட வரையறுக்கப்பட முடியாதது புத்தியினாலும் கூட வரையறுக்கப்பட முடியாததுதான் ஸ்வரூபானம் விறத்திஞானம் புத்தியினால் வரையறுக்கப்படுகிறது புத்தியில் இருக்கக்கூடிய விறத்தி ஞானம் புத்தியினால் வரையறுக்கப்படுகிறது விற்பி வருகிறது விற்பி போகிறது ஆனால் ஞானம் வர்றதில்ல போகிறதில்லை அதனால் விருத்தி விற்பிஞானம் என்றும் சொல்லுகிறோம் சாதாரண விறத்தியவே விற்பி பிரகாசமாக இருக்கிற போது விறத்தி ஞானம்னு சொல்கிறோம் விறத்தி பிரகாசமாக இல்லாத போது விறத்தி கேவல விறத்தின்னு சொல்கிறோம் அந்த விறத்தியில் பிர சைத்தன்யம் பிரதிபிம்பிக்கிறபோது தான் விறத்தி ஜஞானமே உண்டாகிறதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது விறத்தியில் சைதன்யம் பிரதிபிம்பிக்கிறபோது தான் விற்தி ஞானம் உண்டாகிறது இல்லாட்டி விறத்தியே சேதனமாக இருந்தது என்ன கதியாகுன்னு தெரியுமா நம்மளது மனசு திண்டாடி போய்டும் ஒரே நேரத்தில் முப்பத்தஞ்சு விற்பி படார்படான்னு திண்டாடி ஆழ படப்படுத்திவிடும் எப்பேற்பட்ட மனோவியாதி உள்ளவனுக்கும் விறத்தி ஏக்க ஒன்றொன்னா வரிசையாக தான் வரும் ஒரே நேரத்தில் ஸ்பீடாக போகுமே தவிர தகராறு அதுதானே தவிர ஆனால் அவனுக்கும் கிரமமாக தான் வரும் வரிசையாகத்தான் விற்பி வரும் ஒன்று பேசிகிட்டு இருக்கிற போதே இன்னொன்று பேசுவான் அதுக்குள்ளே இன்னொன்று பேசுவோம் அதுக்குள்ளே இன்னொன்று சிந்திப்பான் எதையோ மாற்றி மாற்றி சொல்லுவான் ஆனால் அது வேகமாக இருக்கும் அது வந்து அந்த விற்த்திகளை ஒழுங்குபடுத்தாதனுடைய தோஷமே தவிர ஆனாலும் அங்கேயும் வேக வேகமாக ஒன் பை ஒன்றாக தான் வருமே தவிர ஒரே நேரத்தில் முப்பத்தஞ்சு விற்த்தி வராது வரிசையாக தானே சொல்லணும் வாயை திறந்து சொல்கிற போதே இப்போ வந்து இது விநாயகர் விநாயகருக்கு அப்புறம் தக்ஷணி எவ்வளோ ஒரு ஒரு க்ஷணத்தில் மாறிண்டே இருக்கு விநாயகர் சுப்பிரமணியர் தக்ஷணாமூர்த்தி சனகர் சனந்தனர் ஒரு ஒரு விற்பி வரும்போது ஒரே நேரத்தில் பதினைஞ்சு வார்த்தையை சொல்ல முடியிறதா நம்மளால் திங்க் பண்ண முடியிறதா சொல்லவும் முடியாது திங்க் பண்ணவும் முடியாது முடியாது ஒன் பை ஒன்னாக தான் திங்க் பண்ண முடியும் ஒன் பை ஒன்றாக திங்க் பண்ணுறது வந்து கடகடான்னு திங்க் பண்ணவும் இருக்கும் இந்த சனகரை பார்க்குற போது ஊரில் பார்த்த சனகரனை ஞாபகத்துக்கு வரலாம் அப்பவும் அது ஒன்பை ஒன்றா தான் வரும் இந்த தக்ஷாமூர்த்தியை பார்த்த உடனே நூற்றி எட்டு தக்ஷாமூர்த்தியோடய வருஷ வடிவம் ஞாபகத்துக்கு வரலாம் அதுவும் ஒன்பை ஒன்றாத்தான் வரும் ஒரே நேரத்தில் வர முடியாது நான் இது வந்து நல்ல விறத்தியாக இருக்கட்டும்னு சொல்லியிருக்கேன் இந்த உதாரண திருஷ்டாந்தத்தை நீங்கள் எந்த விற்த்தியை வேணாலும் எடுத்துப்பாரு அதனால் எதுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்த நான் விறத்தி விற்பி பிரதிபிம்ப விறத்தி பிரகாசக சைத்தன்யம் அந்த பிரகாசப்படுத்துகிற சைதன்யம் வந்து ஸ்வரூபஞ்யானங்கிறது வந்து அதுக்கு முடி ஸ்வரூப ஜ்யானம் வந்து நித்தியமாக இருக்குது நித்தியமாக இருக்குது அதனால் அதை வந்து பரிச்சின்னமாக்க முடியாது நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிற ஞானமே பரிச்சின்ன விற்பிஞானந்தான் ஆனால் அந்த பரிச்சின்ன விற்த்தி ஞானத்துக்கு விஷயந்தான் அபரிச்சின்னமான விஷயம் விறத்திஜான விஷயம்தான் அபரிச்சின்னமே தவிர அகம் பிரம்மாஸ்மிங்கிற விருத்தி பரிச்சின்னமா அபரிச்சின்னமா நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்கின்ற எண்ணம் வரையறைக்குட்பட்டதா வரையறைக்கு உட்படாததா எண்ணம் வரையறைக்குட்பட்டது பிரம்மமாக இருப்பது என்பது வரையறைக்கு உட்படாதது புரியுறதுல்ல புரிஞ்சாகணும் வேறு வழி கிடையாது அதனால அறிவற்ற குதர்க்க மூடற்கு ஆத்மா ஸ்வயம் பிரகாசங்கிற விஷயத்தை ஆத்மா சுயம் பிரகாசம் ஆத்மா ஸ்வயம் ஜோதிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே ஆசிரியர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அதனால் பொருள் நீ அல்லை அண்டர்லைன் பண்ணணும் அறிபடும் பொருள் நீ அல்லை உன்னை வந்து அறியப்படும் பொருளாக நீ அறிய முடியாது கண்ணை தியானம் பண்ணி நூற்றுக்கணக்கான வருஷம் இருந்தாலும் எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கினும் கண்ணார் அமுதினை கண்டு அறிவார் திருமூலர் எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கினும் கண்ணார் அமுதினை கண்டறிவாரில்லை எந்த பொருளை இவன் தேடுகிறானோ அதுவாகவே இவன் இருக்கும் பொழுது தியானம் பண்ணி ஆத்மாவை தேடின்றிருந்தான் நான் எத்தனை கோடி ஜென்மா எடுத்தாலும் ஆத்மாவை தெரிஞ்சிக்க முடியாது ஏன்னா தேடுபவனே தேடப்படும் பொருளாக இருப்பதால் இவனை அறி அதை அறியத்தான் முடியும் இவன் அடையவே முடியாது நான் ஒரு நாளைக்கு ஆத்மாவை அடைய போகிறேன்னு சொன்னால் அவனை பார்த்து பரிதாபத்தான் பட முடியும் இதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஏற்கனவே இப்போ தமிழில் வேறு புஸ்தகம் கிடைச்சிருக்கு பகவத்கீதை சம்ஸ்கிருதத்தில் அன்றைக்கி நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருந்திருக்கும் இப்போ படித்தா சம்ஸ்கிருதத்தில் பாஷியம் புரியும் புரியும் புரியாமல் போகாது ஆனால் அதுக்கு அதுக்கு என்னுடைய துணை தேவை தான் இப்போவும் படிக்கிறதுக்கு என்னுடைய துணை தேவை தான் அந்த பகவத்கீதையில் நீங்கள் வச்சிருக்கிற புத்தகத்தில் பதினெட்டாவது அத்தியாயத்தில் அந்த ஐம்பதாவது ஸ்லோகம் ஐம்பத்தி அஞ்சாவது ஸ்லோகத்தோடய அர்த்தத்தை எல்லாம் பாருங்கள் எப்படி ஆத்மாவை சிம்பிளாக புரிஞ்சிக்க முடியுங்கிறத சொல்கிறாங்கிறத படித்து பாருங்க ஒரு புத்தகம் கொடுத்துருக்கேன் அவருக்கெல்லாம் கூட கொடுங்க ஆனால் முக்கியமான புஸ்தங்கம் அது நல்லாவே தெளிவாக எழுதிட்டார் ஒரு தோஷம் இல்லை நிர்தோஷமாக எழுதிட்டு போகிறார் பார்த்தா தான் தெரியும் நம்ம சம்ஸ்கிருத பாஷ்யம் சங்கர வியாக்கியானம் ஞாபகம் இருந்தால் தான் போதே ஆஹா எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு தெரியும் அது கொஞ்சம் நாளாகும் உங்களுக்கும் வந்துடும் வராமையாக போக போகிறது அதில் அறிபடும் பொருள் நீ அல்லை அறிபடக்கூடிய பொருளாக நீ ஆப்ஜெக்ட் இல்லை பிரமேய வஸ்து கிடையாது நீ எப்படின்னு அர்த்தம் ஞேய வஸ்து கிடையாது ஞாத்திர ஞான ஞேய பேதா பராத்மனின் நவித்யதேன்னு ஆத்மபோதத்தில் பார்த்துருக்கோம் அரிய அறிபவன் அறியப்படு பொருள் அறிவு என்பது பரம்பொருள் தத்துவத்தில் இல்லை இந்த மூன்று திருப்படின்னு பேர் அதுக்கு பேர் கிடையாது அறிபடும் பொருள் நீ அறிபடா பொருள் நீ எப்படி நீ அறிபடும் பொருளாகவும் இல்லை நீ அறிபடாத பொருளாகவும் இல்லை அறிப்படலை நீ அறிய இப்போ அறியப்படலை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அறிய போகிறேன் அதுவும் கிடையாது அறிபடும் பொருள் நீ அல்லை அறிபடா பொருள் நீ அல்லை அது கேனோபனிஷத் சொல்லுகிறது அந்நதேவ தத் விதித்தாத் அதோ அவிதித்ததி அது அறிந்ததை காட்டிலும் வேறானது அறியாததைக் காட்டிலும் வேறானது என்று கேனு உபனிஷத் ஆகையனால அறிபடும் பொருள் நீ அல்லை அப்போ அறிபடும் பொருள் நீ இல்லைன்னா அறிபடக்கூடிய பொருளாகவே இல்லை அறிபடா பொருள் நீ அல்லை நீ அறியாத அறியப்படாத பொருளும் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அறிப்பொருளாகும் உன்னை நீயே அறி இருக்கிறாய் அறிவாகிய உன்னை நீங்கள் அந்த கந்தரனுபூதியில் அந்த பாட்டலாக அவர்கள் நல்லா இருக்காது சில பாடல்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கந்தர இந்த விஷயங்களை சொல்லும் பொழுது முருகன்கிறது யார் இவர் கிருபானந்த வாரியார் ஒரு ஒரு சொற்பொழிவுலேயும் ஆரம்பிக்கிறபோது ஞானமே வடிவாகிய அப்படின்னு தான் ஞானமே வடிவாகிய வயலூர் முருகப்பெருமான் அப்படின்னு தான் ஆரம்பிப்பார் அப்போ உருவான இறைவன் அப்படி தான் பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க எல்லா சைவ நூல்கள்லையும் பார்த்தாலும் தெரியும் அறிவே உருவான இறைவன் தான் அவங்களும் இல்லை அறிவே உருவான இறைவன் அப்புறம் அதில் அபியா அதில் அதில் நிறைய இருக்குது அது வேறு விஷயம் இருந்தாலும் கூட அறிபடும் பொருள் நீ அல்லை அறிபடா பொருள் நீ அல்லை அரிபொருள் ஆகும் உன்னை அறிபொருளாகவே இருக்கும் உன்னை அனுபவித்தறிவாய் நீயே நீயே அனுபவித்து கொண்டிருப்பதை அறிவாய் அப்படி அர்த்தம் அனுபவித்துன்னா நீங்கள் வந்து பவிஷத் காலம் போட்டுவிடப்படாது அனுபவித்துக் கொண்டிருப்பதை அறிந்து கொள்வாயாக பூ என்னது அனுபூ தாத்து அனுபவம்னா என்ன பூ தாத்து பவதி அனுபூ அர்த்தம் நம்ம இங்கிலீஷில் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லிவிடுறோம் இங்கிலீஷில் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லிவிடுறோம் ஆக்சுவலாக என்ன அர்த்தம் அது நல்லா நமக்கு அது என்ன எடுத்துன்னா நமக்கு தெள்ளத்தெளிவாக எது இருக்கோ அதுக்கு பேர் தான் அனுபவம்னு பேரும் தெள்ளத்தெளிவாக யாதொரு உணர்வு நம்மிடத்திலே இருக்கிறதோ அதுக்கு பேர் தான் அனுபவம்னு பேர் இல்லையா அனுபவங்கிற சப்தத்துக்கே அர்த்தம் என்ன உங்களுக்கு கிராமர் தெரிஞ்சு நல்ல பூதாது தெரியும் அனுபவத்தின்னா என்ன அர்த்தம் சர்வதா பவதி பூத காலே அப்படி ஆசீத்து வர்த்தமான காலே அப்படி வர்த்தத்தை பவிஷத் காலேபி பவிஷியத்தி இட் வாஸ் இட் ஈஸ் இட் வில் இருந்தது இருக்கிறது இருக்கும் ஆகையினால் கால அத்தீத்தமாக அது இருக்கிறது அதனால் அனுபவங்கிற தாத்துவை பான் தாத்துவை புரிஞ்சினாலே போகும் அனுபூ தாத்து அணுனா என்ன அர்த்தம் தொடர்ந்துன்னு அர்த்தம் பூன்னா என்ன சத்தாயாம் இருக்குன்னு அர்த்தம் தொடர்ந்து இருக்கிறது எதுக்கோ அதுக்கு தான் அனுபவம்னு பேரும் தொடர்ந்து இருக்கிறதுக்கு பேர் ரியல் மீனிங் ரொம்ப ரொம்ப கரெக்டான யோ யவுகார்த்தம் சொல்கிறோம் ரூட்யர்த்தம் வேறு யௌகிக்க அர்த்தம் வேறேன்னு தெரியும் உங்களுக்கு ரூடி அர்த்தம் என்ன அந்த அனுபவம் எனக்கு இன்னும் வரலேங்கிறோம் அனுபவம் இன்னும் எனக்கு வரல எனக்கு அந்த நிஷ்ட அனுபவம் வரலேங்கிறோம் எனக்கு இன்னும் நல்லா பாடம் சொல்லி கொடுக்குற அனுபவம் வரலங்கிறோம் எனக்கு இன்னும் கிராமரை மனப்பாடம் பண்ணுற இது வரலேங்கிறோம் ஆனால் இந்த வஸ்து அப்படி இல்லையே எதுக்கு வரலைங்கிறதோ எது வருங்கிறதோ இருக்குங்கிறதோ இல்லைங்கிறதோ எனக்கு அறிவு அஜ்யானம் இருக்குன்னு எது சொல்லுகிறதோ எது ஞானம் இருக்குதுன்னு சொல்லுகிறதோ அதை பற்றியெல்லாம் பேச்சு இங்கே இங்கே விஷயம் என்னென்னா ஞானமும் அஜ்ஞானமும் எவனுக்கு இருக்கிறதோ அவனை பற்றிய ஞானம் இல்லையா ஞான என் நம்ம என்ன சொல்கிறோம் நான் அஜ்ஞானிங்கிறோம் அப்புறம் சாஸ்திரம் படித்த உடனே என்ன சொல்கிறோம் ஞானிங்கிறோம் அப்போ ஞானி அஜானிங்கிறது யாருக்கோ அவனை பற்றின விஷயம் அவ ஞானமாக இருக்கானா அஜானமாக இருக்கானா அறிவையும் அறியாமையையும் அறிகின்ற பொருள் அறிவுப் பொருளா அறியாமை பொருளா என்ன சொல்வது அறிவையும் அறியாமையையும் எது அறிகின்றதோ அது அறிவு வடிவமானதா அறியாமை வடிவமானதா என்ன சொல்கிறது அறிவு வடிவமானதுன்னு தான் சொல்லி எது இருளையும் ஒளியையும் அறிகிறதோ அது இருளா ஒளியா எது பெரியதையும் சிறியதையும் அறிகிறதோ அது பெரியதா சிறியதா எது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் அறிகிறதோ அது காலத்துக்கு உட்பட்டதோ எது எல்லா இடத்தையும் அறிகிறதோ அது இடத்துக்கு உட்பட்டதோ எது எல்லா பொருள்களையும் அறிகிறதோ அது பொருளுக்கு உட்பட்டதோ எது மனதை அறிகிறதோ அது மனதுக்கு உட்பட்டதோ ஒன்று அறிகிறபோதே அதுக்கு வேறாக இருந்து அறிகிறோம் ஒன்று அறியிறபோதே அதுவாக இருந்துக்கிட்டு அறியறதில்லை அறியிற போதே அறிபடும் இந்த வேதாந்தத்தில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது நான் அன்றைக்கே வகுப்பில் சொன்னேன் பதார்த்தங்கள் இரண்டே பதார்த்தங்கள் பொருள்கள் இரண்டே இரண்டு பொருள்கள் ஒன்று அறியப்படும் பொருள் இன்னொன்று அறியும் பொருள் ரெண்டே பொருள் தான் அறியும் பொருள் அனைத்தும் அனாத்மா அறி அறிபதே ஆத்மா அவ்வளோதான் சிம்பிள் இந்த அறிகின்ற ஆத்மா தான் பிரம்மன் சொல்கிறோம் கடைசியில் அந்த தன்மையும் நீக்கிடுறோம் அது வேற விஷயம் ஆனால் உபதேசம் பண்ணுற வரைக்கும் வேண்டி இருக்குல்ல உபதேசம் பண்ணத்துக்கு பிறகு அது அறிவு வடிவம் என்று சொல்லுவது கூட அது அறியாமையில்லை என்று சொல்லி புரிய வைப்பதற்காகத்தானே தவிர அறிவு வடிவம் என்று சொல்ல வேண்டும் என்பது நோக்கம் அல்ல சங்கராச்சாரியர் அந்த பதினெட்டாம் அத்தியாயத்தில் சொல்லுவார் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு தாத்பரியமே கிடையாது அனாத்மாவை நிஷேதம் பண்ணுறதுலாம் நமக்கு தாத்பரியம் பேர் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது என்ன வேண்டி கிடக்கு நீ தான் அதுவாக இருக்கியே என்னத்தை தெரிஞ்சுக்கிறது ஆத்மாவை அனாத்மாவை தள்ளுங்கிறதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எது நீ இல்லையோ அதை நீக்குங்கிறது தான் இங்கே வேதம் படிக்கிறதும் சாஸ்திரம் படிக்கிறதும் எல்லாமே அனாத்மாவை ஆத்மான்னு நினச்சிட்டு இருக்கிற புத்தியை விடுறதில் தான் நமக்கு தாத்பரியமே தவிர ஆத்மாவை நினைக்கிறதுல நமக்கு தாத்யம் இல்லையா என்ன சொல்றது இதை விட என்ன சொல்றது புரிய ஆத்மாவை நினைப்பதில் நமக்கு தாத்யம் இல்லை ஆத்மாவை நினைக்க அவசியமும் நமக்கு இல்லை அனாத்மாவைத்தான் ஆத்மா என்று நினைத்துக் கொண்டு அவஸ்தைப்பட்டுக் பல அனாத்மாக்களை நினைக்கிறோம் சில அனாத்மாக்களை நினைப்பதில்லை அப்புறம் சில அனாத்மாக்களை நினைக்கிறோம் பல அனாத்மாக்களை நினைப்பதில்லை இந்த அனாத்ம சிந்தனத்தில் விடுபடுறது தான் ஆத்ம ஜியானம் விடுவார் அனாத்மாவை பற்றி அனாத்மாவை பற்றி அனாத்மாவுக்கு கொடுக்குற சத்தியத்துவத்தை பரிபூர்ணமாக நீக்கிறது தான் ஆத்ம ஜியானம் சொல்வார் புரியுதா ஆத்மாவை முடியாது அனாத்ம நிஷேத முகத்தால் மட்டுமே ஆத்மாவை பற்றி நாம் தெரிந்து கொள்வது போல தெரிந்து கொள்கிறோம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது சொல்லப்போனால் ஆத்ம ஜானம் என்பதே ஆராய்ச்சி பண்ணால் தேவையில்லாத ஒன்று ஆத்ம ஜியானம் என்பதே ஆழமாக ஆராய்ச்சி பண்ணினால் தேவையில்லாத ஒன்று ஆத்ம ஜியானம் இருக்குது ஆத்மஜானம் இல்லாமையாக இருக்குது ஆத்மாவை பற்றின ஞானம் எப்பவும் இருக்குது ஆனால் ஆத்மாவோடய லக்ஷணம் தான் புரியல தான் தகராறு ஆத்ம ஜானம் தேவை இல்லைங்குறதுக்கு ஆத்ம ஜியானம் தேவைப்படுறது இல்லையா ஆத்மஜானம் நமக்கு தேவையில்லை என்பதற்காக வேதாந்த விச்சாரம் தேவைப்படுகிறது வேதாந்த விசாரத்துக்கு பிறகு என்ன பண்ணுறோம்னா ஆத்மஜானம் அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம் அப்போ ஆத்ம ஜியானம் அவசியம்னு ஏன் கத் வரட்டு கற்று கத்துறீங்களே கற்று கற்று கத்துறீங்களே ஆத்மஜானம் இல்லாதனால்தான் தன்னை பற்றி அறியாததுனால தான் இவ்வளவு துன்பம் அப்படின்லாம் சொல்கிறீங்களே அது ஏன்னா அது வியாபாரிக்கும் உபதேசத்துக்காக சொல்கிறது இப்போ எவ்வளவு பெரிய அடி இல்லையா இருக்கட்டும் அப்புறம் பார்த்துட்டோம் நீங்கள் வேணால் பாருங்கள் பதினெட்டாவது ஸ்லோகத்தை பாருங்கள் நான் எல்லாம் வந்து புஸ்தம் வந்து நான் முதல்ல சில சில சில போர்ஷனை பார்த்துடுவேன் அதெல்லாம் சரியாக இருந்தால் அந்த உரை சரின்னு அர்த்தம் அந்த உரையெல்லாம் அந்த போர்ஷன்லாம் சரியாக இல்லைன்னா அந்த உரையில் அந்த உரையே தூக்கி அறிஞ்சிடுவேன் வந்த உடனே பார்ப்பேன் எந்தெந்த ஸ்லோ இந்த இந்தந்த ஸ்லோகத்துக்கு எப்படி வியாக்கியானத்தை கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு பார்ப்பேன் அந்த ஸ்லோகத்தை கரெக்டாக வியாக்கியானம் இருந்தது அந்த புஸ்தகம் மதித்து போற்றப்படும் இல்லை என்றால் வைக்கப்படும் படிக்கப்பட மாட்டாது அதனால் வச்சா யாராக பார்த்துக்கிட்டு ஏதோ அதை பார்த்து சில பேருக்கு இன்ஸ்பிரேஷன் வரும் அது அதில் எதாவது கொஞ்சம் அதிசயமாக போட்டுருதுன்னு வச்சுங்களேன் ஏதோ இந்த நுழையணும்னா அதெல்லாம் வேணும் இதுக்குள்ளே நுழையணும்னா ஏதோ ஒரு ஏக்கத்தோடு தான் நுழையணும் அப்புறம் ஏக்கத்தை நீக்கணும் ஏக்கத்தோடு இல்லாமல் இருந்தால் அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இந்த உலக வாழ்க்கையில் ஒரு ஏக்கம் தேவைப்படுறது ஆனால் ஏக்கமாகவே இருக்கப்படாது அதுவும் தகராறு ஏக்கம் தேவை ஏக்கம் நீங்க வேண்டும் ஏக்கம் கடைசி வரைக்கும் எண்பத்தஞ்சு வயசாகும் சன்னியாசியாகி இருந்ததுன்னா ப்ராப்ளம் இன்னும் ஏங்கிட்டிருக்கார் கடவுளை அடையிறதுக்குன்னா தகராறு தானே இது ஒரு பத்து வருஷமாவது ஏங்கினா போரும் அதுக்குள்ளே புரிஞ்சுவிடணும் அதுக்கு மேலே பத்து வருஷமே அதிகம் அதுவே அதிகம் அதுக்குள்ளே ஏக்கம் தீர்ந்துடும் அப்புறம் எங்கிண்டே இருக்கார் இன்னும் முடியல முடியல தெரியல அப்படின்னு சொன்னால் என்ன ஆச்சுன்னா ஏதோ தகராறு பகவானோட அனுகிரகத்தில் ஏதோ தகராறு இல்லாட்டி இவரோட கர்ம ஏதோ ப்ராப்ளம் இல்லாட்டி குரு சரியில்லை எது வேணாலும் சொல்லலாம் எல்லா தோஷத்தையும் சொல்லலாம் நம்ம அனுபவித் தறிவாய் நீ என்ன சொல்கிறாரு பாருங்கள் அறிப்பொருள் ஆகும் முன்னை அனுபவித்தறிவாய் நீயே நீயே அனுபவித்து கொண்டிருப்பதை அறிவாய் அந்த கொண்டிருப்பதைங்கிறத நீங்கள் சேர்த்துக்கணும் நீயே அனுபவித்து கொண்டிருப்பதை அறிவாய் இதை வச்சுருந்தா நம்ம என்ன சொல்கிறோம் நிறைய பேர் சொல்கிறதுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குது எல்லோரும் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா அறிஞ்சா போகிறாது அனுபவம் தேவைங்கிறாங்க நம்ம மாற்றி சொல்கிறோம் அனுபவம் எப்போவும் இருக்குது அறிவு தான் தேவைங்கிறோம் இதுதான் பெரிய வித்தியாசம் பெரிய வித்தியாசம் மற்றவங்க சொல்கிறதுக்கு நம்ம சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா பெருமனை புஸ்தகத்தை படித்து அறிஞ்சா போகாதுங்க அனுபவத்துக்கு வரணுங்கிறாங்க இது ஆத்மா அனுபவத்துக்கு வர்ற விஷயம் இல்லை மற்றதெல்லாம் சொல்லுங்க அனுபவத்துக்கு வரணும் அதாவது அமைதியாக இருக்கிற ஒரு குணம் இருக்கே அது அனுபவத்துக்கு வரணும் அமைதியாக இருக்கிற குணம் இருக்கே அது அனுபவத்துக்கு வரணும் ஏன்னா நான் இப்போ படபடப்போடு இருக்கேன் படபடப்போடு இருக்கிற நான் அமைதியாக இருக்கிற ஒரு குணத்தை வளர்த்தி அனுபவத்துக்கு காலப்போக்கில் வரணும் அது பழகணும் கோபத்தை நீக்கிறதுங்கிறது காலப்போக்கில் எனக்கு நீங்கணும் அது அனுபவத்துக்கு வரணும் ஆனால் ஆத்மா மாத்திரை இந்த கேட்டகரியில் சேராது ஏன்னு கேட்டால் அது அனுபவமாகவே இருக்குது நான் என்பது அனுபவிக்கப்பட வேண்டிய பொருள் அல்ல நான் என்பது அனுபவிக்கப்பட வேண்டிய பொருள் அல்ல திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் என்பது அனுபவிக்கப்பட வேண்டிய பொருள் அல்ல நான் என்பது ஏற்கனவே இருக்கின்ற பொருள் எனவே நான் யார் என்பதை பற்றி அறிந்து கொள்ளத்தான் வேண்டுமே தவிர அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது சுவாமிஜி சொன்ன மாதிரி தயான சுவாமி சொன்ன மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும் நான் யாருன்னு நானே கேட்கக்கூடாது இன்னொருத்தட்ட குரு விட்டு தான் போய் கேட்கணும் நான் யாருன்னு என்கிட்டே கேட்டேன்னு வச்சுக்கோங்க எனக்கே எனக்கு தெரியாததுனால தான் நான் யாருன்னு கேட்டுருக்கேன் எனக்கே தெரிஞ்சால் நான் ஏன் என்னை யாருன்னு நான் கேட்குறேன் அப்போ நான் யாருங்கிற கேள்விக்கு நான் யார் அப்படின்னு நானே கேட்குறேன்னு வச்சுங்க நான் யார் நான் யார்னு எனக்கு தான் தெரியலையே எனக்கு தெரியாத போது எனக்கு தெரியாது எனக்கே எப்படி தெரியும் எனக்கு தெரியாது எனக்கே எப்படி தெரியும் எனக்கு தெரியாததை அப்போ எனக்கு தெரியாத ஒன்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு நானே எப்படி சாதனமாக முடியும் எனக்கு தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு நானே எப்படி கருவியாக முடியும் முடியாது அப்போ அதுக்குத்தான் சாஸ்திரம் துணை புரிகிறது உபனிஷத்துக்கள் துணை புரிகின்றன குருநாதர் உதவி புரிகிறார் ஆக குருவின் துணை கொண்டு சாஸ்திரத்தின் துணை கொண்டு தான் நான் யாருன்னு சாஸ்திரம் எனக்கு சொல்லி கொடுக்குறது கண்ணாடி சாஸ்திரம்ங்கிற கண்ணாடியில் என்னை நான் பார்க்குறேன் சாஸ்திரங்கிற கண்ணாடியில் என்ன பார்க்குறேன் சாஸ்திரங்கிற கண்ணாடியை நமக்கு நல்லா ஆடாமல் அசையாமல் பிடிச்சி காட்டுறது யாரு குருநாதர் அவர் தான் அதை காட்டுறார் அதை நல்லா தொடைச்சி காட்டுறார் இதான் பான் அப்புறம் நீங்கள் காட்டுறீங்க ஆனால் எனக்கு அனுபவத்துக்கு வரலேன்னா கண்ணாடியை வச்சுட்டு பூஜை பண்ணுன்னு விடுவோம் பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் பூஜை பண்ணு பகவான் நாமத்தை சொல்லு அதுவே போரும் உனக்கு உனக்கு என்னதுக்கு ஆத்மஜானம் அனாவசியம் அப்படின்னு சொல்லிவிடுவோம் தேவியல் அப்போ புரிஞ்சதில்லை அனுபவம் வந்து எப்போவும் இருக்குது எல்லாம் சொன்னாலும் மனசில் பதிய மாட்டேங்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமோ அனுபவம் வேணுங்கிற எண்ணத்தை ரொம்ப நாளாக வளர்த்தியாச்சு அனுபவம் வேணும் வேணுங்கிற எண்ணம் இருக்கே அதை ரொம்ப நாளாக வளர்த்தி நிறைய புஸ்தகத்தில் படித்து நிறைய பேர் சொல்லி வேற வச்சுருக்காங்களா அதனால லேஸில் அந்த எண்ணத்தை நீக்கிக்கிறதுக்கு நமக்கு தைரியம் இல்லை நமக்கு அது சாஸ் யுக்தி பூர்வமாக சொன்னாலும் சாஸ்திரபூர்வமாக சொன்னாலும் அது சொல்கிற போதே புரியறதுங்கிறது தெளிவாக இருந்தாலும் ஒத்துக்கொள்ள கூடாதுங்கிற ஒரு எண்ணம் பக்கத்தில் ஓரவை உக்காந்துன்றிருக்கு அப்போ புரியுது சொல்கிறபோது தெளிவாக தான் இருக்குதுன்னு புரியுது ஆனாலும் ஒத்துக்க ஒத்துக்கலாமா வேண்டாமா சந்தேகம் அதுக்கு தான் ஸ்ரத்தை இல்லைன்னு அர்த்தம் அப்போ இந்த வாக்கியத்தில் ஸ்ரதை இல்லைன்னு சரி மற்ற விஷயத்துலேயாவது ஸ்ரத்தை இல்லாமல் போயிட்டு போகிறது சொர்க்கம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் நரகம் இருக்குதுன்னு சொல்கிறேன் நம்பிக்கை இல்லாட்டி போனால் போயிட்டு போகிறது ஒன்றும் தோஷம் இல்லை ஆனால் நீ தான் இந்த புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்த ஆத்மான்னு யுக்திபூர்வமாகவும் ஸ்ருத்திபூர்வமாகவும் சொன்ன பிறகும் இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குதுன்னா அப்போ என்ன சொல்ல முடியும் அதனால் சகுண பிரம்ம உபாசனை பண்ணி எட்டாவது அத்தியாயத்தை மாத்திரம் படித்து பகவத்கீதையில் யோகசக்தியை அடைஞ்சி க்ரமமுக்தியை அடைஞ்சுவிடுங்க என்னத்துக்கு ஜீவன் முக்திக்கு அவஸ்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிடுவோம் ஏன்னா அது சொல்லியிருக்கு பிரம்மலோகத்துக்கு போனால் பிரம்மா சொல்லிக் கொடுத்தா புரியுமா ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்து புரியாதனால பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மா உபதேசம் பண்ணால் அங்கே புரியுமா அவர் சொன்னால் அதுவே புரியுமோ என்னவோ தெரியல பார்த்துப்போம் அங்கே போனால் தானே தெரியும் அப்பவும் சந்தேகமாக இருக்கும் பிரம்மலோகம் இருக்கோ இல்லையோ அப்படின்னா பிரம்மலோகம் இருக்கோ இல்லையோங்கிறதுக்கு நமக்கு நமக்கு தெரியாது போனால் தான் தெரியும் செத்த பிறகுதான் தெரியும் அதுவும் யோகத்தினால மண்டையை பொழந்துட்டு போனால் தான் தெரியும் கபால மோக்ஷம் அடைஞ்சாதான் தெரியும் பிராணசக்தியை பிராணனை கொண்டு போய் தலையில் நிறுத்தி தப்புன்னு வெடித்து மேலே போகணும் சீருஷ கபாலே வெப்போஹியன்னு சொல்கிறது உபனிஷத்தை தலையை பிளந்து கொண்டு பிராண பிராண தாரணையினால் பிராண தாரணையினால் தலையை பிளந்து கொண்டு போனால் தெரியும் ஏன்னா இங்கே சொல்லி தலைக்குள்ளே ஏறலைன்னா தலையை பிளந்துக்க வேண்டிதான் இங்கே சொல்லி தலையில் ஏற்பேன்னு வச்சுக்கோங்களேன் தலையை பிளந்துன்னு போக வேண்டிதான் தாரணா யோகா இப்போ தான் அதில் அனுபவித்து அறிவாய் நீயே அடுத்த பாட்டில் இன்னும் அழகாக சொல்கிறார் இந்த விளக்கங்களையெல்லாம் நீங்கள் உட்கார்ந்து கலந்துரையாடி உண்மையை உணர்ந்து கொள்வீர்களாக எல்லா அப்படியே இந்த பக்கத்தெல்லாம் தள்ளுறேன் ஏன்னா ஏன்னா எத்தனை மதம் சொல்கிறார் பாருங்கள் ஆகையினால் இதெல்லாம் உங்களுக்கு புரியலைன்னா அப்புறம் கேளுங்க இந்த அவருடைய வியாக்கியானமெல்லாம் எங்கே நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியாது எனக்கு ஆனால் அதுக்கப்புறம் போய் படிக்கணும் தெரியலாம் இங்கேயே முடியும் இங்கேயே தூக்கம் வருது அப்புறம் அங்கே போய் திறந்தால் இன்னும் நல்லா தூக்கம் வரும்னா அதனால் அங்கே வந்துவிடும் நல்லா அங்கே போய் படிச்சிங்கன்னா தான் தெரியும் ஏன்னா ஒரு வரிக்கு வரி புரியாது ஒரு வரியை நாலு தடவை படிக்கணும் நாலு தடவை படித்தா ஒருவேளை ஏழாவது வரி புரியும் ஏழாவது தடவை படிக்கிற போது புரியும் நாலு தடவை படிக்கிற போது வெறும் சொ சொற்களாகத்தான் தெரியும் வெறும் சப்தந்தான் டைகர் ஆப்ரேட்ஸ்ன்னு சொன்ன மாதிரி வெறும் சென்ஸே வராது புலி சமைக்கிறது அப்படின்னு சொன்னால் புலி சமைக்கிறதுங்கிற சொல்லுதான் எதா அறிவு உண்டாகிறதோ உண்டாகிறது இல்லை மனுஷன் சமைக்கிறான்னு சொன்னாலே நமக்கு அறிவு உண்டாகிறது இல்லை அப்படி இருக்கிறபோது புலி சமைக்கிறதுங்கிற வார்த்தை தான் தெரியுமே தவிர அறிவு எங்கே உண்டாக போகிறது அப்போ அடுத்த பாட்டுக்கு போகிறோம் இது பாருங்க இவர் எழுபத்தி நாலாவது பாட்டில் கடைசியில் அனுபவித்தறிவாய் நீயே என்றதற்கு உதாகரணம் பிரம்மகீதை எப்படி சொல்கிறார் பாருங்கள் தர்க்கமானம் தான் ஒழிய மானம்னா அனுமானம் தர்க்கமானம் தான் ஒழிய தானாய் உள்ள பேரொழியை மிக்க கர்த்தாவாகுதலும் விடயமாகுதலும் ஒழிய பொக்கம் அறவே பொக்கம் அற பொக்கம் அற அறவே அறக்கண்ட பொழுது புரைதீர் பொருளான தக்க பிரம்ம தத்துவத்தை கண்டானான் கண்டான் ஆகும் தானாக ஒரு தமிழ் புலவரை கூப்பிட்டு இதுக்கு அர்த்தம் கேட்போம் அதனால நல்ல அப்படி சொல்றது புரியுது ஓரளவுக்கு என்ன புரியுதுன்னா ஸ்வரூபஞ்ஞானத்தை தர்க்கத்தினால நான் இருக்கிறேன் என்பதை எப்படி யுக்தி நான் நிச்சயம் பண்ணுவது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்றது எப்ப எப்போ யுக்தி வேணும் நமக்கு எப்போ யுக்தி தேவைப்படுறது எப்போ யுக்தி தேவைப்படுறதுன்னு கேட்டால் எது பிரத்யக்ஷமாக நமக்கு தெரியலையோ அப்போ தான் யுக்தி வேணும் இப்போ நேரவே தெரிகிறது இது ஃபேன் அப்படின்னா இது ஃபேன் என்று நான் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது நீ தெரிந்துக்க வேண்டாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை விட்டுடும் ஏன்னா உனக்கு தெரிய வைக்கிறது என்னாக முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுடுவோம் இல்ல என்பதை எப்படி தெரியுது பிரத்யட்சமா தெரியுது இது மாமரம் என்பதை நான் எப்படி யுக்திபூர்வமாக தெரிந்து கொள்வது கேட்க முடியாது அது நான் இருக்கிறேன் என்பதை நான் எப்படி யுக்திபூர்வமாக தெரிந்து கொள்வது அப்ப அடுத்த ஒரு கேள்வி மாத்திரம் வரும் நான் இறந்த இருக்கிறேன் என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது தூங்கும் பொழுது எப்படி இருக்கிறாயோ அப்படி இருக்கிறாய் என்று தெரிந்து கொள்வாயாக நான் இப்படித்தானே சொல்ல முடியும் தூங்கும்போது நீ இருக்கிறா இல்லை என்பதை பற்றி உனக்கு சந்தேகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோன்றுறதுண்ணா இல்லைங்கிற மாதிரி தோன்றது வேற இல்லைங்கிறது வேறு இல்லையா எனக்கு உறக்கத்தில் நான் இல்லை என்பது போலத்தான் எனக்கு தோன்றுகிறது அப்படின்னா இல்லை என்பது போலத்தான் தோன்றுகிறது என்பது வேறு இல்லை என்பது வேறு உறக்கத்தில் நீ இல்லைன்னு உறுதியாகனாலும் சொல்ல முடியுமா சொல்ல முடியல அப்போ என்ன அர்த்தம் இருக்கேன்னு தான் தோன்றுறது அப்போ இருக்கேன்னு தோன்றது சரியா இல்லைன்னு தோன்றுறது சரியானா இது விழிப்பில் தானே கேட்குறோம் அப்போ தூங்கிட்டு இருக்கலாமே தூங்கிட்டு இருக்கிற போது ஒருத்தனை நீ இருக்கிறாயா இல்லையா அப்படின்னு கேட்கவும் முடியும் முழிச்சுட்டு இருக்கிற போது கேட்டாலே புரிய மாட்டேங்கிறது அப்படி இருக்கிறபோது தூங்கிட்டு இருக்கிறோன்ன போய் இப்படி கேட்கறது புரியாது அப்போ வந்து நீ உறக்கத்தில் நீ இருக்கிறாயா இல்லையா என்று விழிப்பு நிலையில் தானே நீ ஆராய்ச்சி பண்ணி புரிந்து முடியும் சொன்னாபு ஆமாமா அப்போ வந்து உறக்கத்தில் இல்லை இல்லை போல் இருக்கிறது அதானே பார்த்தோம் நாம எப்போ ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கோ மனதில் சற்றும் உதிக்கும் பின்பு மறைவும் செய்வோம் அதை விளக்கி அருள் ஒரு பாட்டு வந்தது ஞாபகம் நான் அந்த பாட்டை எடுத்து வாங்க பாடுங்க பாருங்க அவத்தான் தெரியும் அந்த பாட்டெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தாதான் படிச்சுட்டுருக்கோன்னு அர்த்தம் இருபத்தி நாலாவது பாடம் நனவு கண்டது நான் கண்ட நனவுளை நீங்கி கனவு கண்டதும் சுளுத்தி கண்டதும் வேறொன்றே போல் தினம் அனுபவிப்பதும் ஒக்கும் தெரியவும் இல்லை சற்றே மனதில் உதிக்கும் பின்னே மறைக்கும் அது அருள் அப்படி சொல்லி அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கோங்க அதெல்லாம் இப்படிலாம் ஒப்பிட்டு பார்த்தோம் ஆனால் தான் நமக்கு அப்படியே கைவல்ல நவநீத நமக்குள்ளே கைவல்ல நவநீத மயமாக ஆகிடும் நம்மளே வெண்ணே ஆகிடும் கைவல்லேய நவநீத மயமாகிடும் அப்புறம் ஆவின்லாம் வேண்டாம் சரி அடுத்த பாட்டுக்கு போவோம் பாருங்கள் அதுக்கு அதுக்கு அதுக்கு வந்து அதுக்கு எப்படி கொடுக்குறாரு பாருங்கள் இன்ட்ரடக்ஷன் ஒரு முகவரை கொடுக்குறாரு பாருங்கள் அனுபவரூபமான ஆன்மா அனுபவ விஷயமாகாது என்பதை திருஷ்டாந்த முகத்தால் உணர்த்துகின்றார் அப்பவும் யுக்தி சொல்கிறார் அவர் அனுபவ ரூபமான ஆத்மா நல்லா அண்டர்லைன் பண்ணி திரும்ப திரும்ப கொட்டை எழுத்துல வேணா கம்ப்யூட்டரில் போட்டு தரை சொல்கிறேன் கதவுல ரூமில் ஒட்டிங்க திரும்ப திரும்ப பார்த்து அனுபவ ரூபமான ஆத்மா நான் சொல்லலை சுவாமிகள் போய் சொல்ல மாட்டார் அதனால் நம்ம சொன்னால் வேணால் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் நம்ம பேரில் நம்பிக்கை வராது சங்கராச்சாரியார் சொன்னாலும் கூட சந்தேகமாக இருக்கும் பொன்னம்புல சுவாமிகளுடைய வியாக்கியானம் அப்படியே கண் பிரத்யட்சமாக இருக்குது ஏன்னா சங்கராச்சாரியம் சம்ஸ்கிருத்தில் சொல்லியிருக்கார் சம்ஸ்கிருதத்தை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் சொல்கிற போது ஒருவேளை சந்தேகம் வரலாம் வரலாம் சந்தேகம் வந்து ஆரம்பித்தாச்சு பண்ண முடியாது அதுக்கு பதிலே அதுக்கு எதுக்கு சம்சயாத்மா வினஷத்தின் பகவானே கீதையில் நிறைய இடத்துல இந்த விஷயத்தில் சந்தேகம் வேண்டாம் இந்த விஷயத்தில் உனக்கு சந்தேகம் வேண்டாம் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கார் சந்தேகம் நிறைய பேருக்கு வருதுன்னு தானே அர்த்தம் கிருஷ்ணர் சொல்கிறதுக்கே அவரே சந்தேகப்படாதேன்னு சொல்லணும்னா நம்மளாம் என்ன கதையாருது பகவான் சாட்சாத் கிருஷ்ணரே அவர் சொல்கிற விஷயத்தில் அவர் சொல்கிறார் இது தயவு செஞ்சு நம்புங்கிறார் அப்படிங்கிற போது பகவானுக்கே இது நம்ப மாட்டான் நிறைய பேருங்கிறது தெரிகிறது அதனால தான் அவங்ககிட்ட நம்புன்னு சொல்கிறார் பகவானே இது வந்து நீ காலப்போக்கில் இந்த உண்மையை நல்லா உணர்வே நான் சொல்கிற வார்த்தையை நல்லா ஏற்றுக்கொள் அப்படின்னு அர்த்தம் அனுபவ ரூபமான ஆத்மா அனுபவ விஷயமாகாது என்பதை திருஷ்டாந்த முகத்தால் உணர்த்துகின்றார் திருஷ்டாந்தத்தின் வாயிலாகனு அர்த்தம் நமக்கு தெரிஞ்ச ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி அதுக்கு அழகாக சொல்கிறார் அவர் என்ன திருஷ்டாந்தம் சொல்ல போகிறார்னு சொல்லிவிடுறேன் இப்போ வந்து நிறைய சொல்லலாம் நெருப்புக்கு சுடும் தன்மை சபாவம் நெருப்புக்கு சுடும் தன்மை சுபாவம் நெருப்பை வந்து நெருப்பே சுடுமோ நெருப்பு தான் மற்ற பொருளை சுடுமே தவிர நெருப்பு தன்னைத்தானே சுட்டுக்கொள்ளுமோ எங்கே சொல்லுமா சுட்டுக்க முடியுமா முடியாது இதெல்லாம் திருஷ்டாந்தம் அது மாதிரி ஆத்மா தான் எல்லாத்தையும் அறியுமே தவிர தன்னைத்தானே ஆத்மா எப்படி அறியும் புரியுதுல்ல நெருப்பு எப்படி தன்னைத்தானே சுட்டுக்கொள்ள முடியாதோ நெருப்பு எப்படி பிற பொருள்களைத்தான் சுடுமோ அதுபோல ஆத்மா பிற பொருள்களைத்தான் அறியுமே தவிர தன்னைத்தான் அறியாது தன்னைத்தான் அறிய வேண்டிய அவசியமும் இல்லை நான் தான் எல்லாவற்றையும் அறிகிறேனே தவிர என்னையே நான் அறிவது என்பது இயலாததொன்று தேவையும் இல்லை என்று புரிந்து கொள்வதுதான் முடியும் திருஷ்டாந்த தண்ணீர் வந்து மற்ற பொருள்களை குளிர்ச்சியாக்குமே தவிர தண்ணீர் தன்னைத்தானே எப்படி குளிர்ச்சியாக்கி கொள்ள முடியும் இப்படி எல்லாத்தையும் புரிஞ்சு அதாவது எது சுவாபாவிகம் எது சுவாபாவிகம் தத்து நித்தியம் தத்து நித்தியம் எது சுவாபாவிகமாக இருக்கோ அது நித்தியம் அக்னியில் இருக்கிற சூடு நித்தியம் அக்னியை வந்து தண்ணி வந்து அக்னி மேலே வச்சோமானா ஜலத்தில் வர்ற சூடு ஆகந்துக்கம் சுவாபாவியம் இல்லை ஜலத்தில் குளிர்ச்சி சுவாபாவிகம் அது மாதிரி ஆத்மா அனுபவ ரூபமாக இருக்கிறது சுவாபாவிகம் அது வந்து அனுபவிக்க முடியாது அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது ஆனால் இவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா சொல்கிறதோ சொல்கிறோம் நல்லா உயர்ந்த விஷயமா சொல்லணும் நெருப்பு குளிர்ச்சின்லாம் சொன்னேன் உங்களுக்காக வேண்டி சொன்னேன் அவர் சொல்ல போகிறது என்னென்னா இப்போ சர்க்கரை இருக்குது சர்க்கரையினால் நிறைய பதார்த்தங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் பண்ணியிருக்கோம் மற்ற பதார்த்தங்களுக்கெல்லாம் இப்போ வந்து மாவு வந்து மாவு வந்து சர்க்கரையோடு கலந்த உடனே என்ன ஆகிறது அது ஸ்வீட்டாக இருக்குது ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அது சர்க்கரையோட சம்பந்தம் ஆனால் சர்க்கரையோட சம்பந்தத்தினால்தான் இதுக்கு ஸ்வீட்டு சர்க்கரைக்கு எப்படி ஸ்வீட்டாக இருக்கிற தன்மை வந்ததுன்னு கேட்டால் என்ன சொல்கிறது ஸ்வீட்டாக இருக்கிறது இனிப்பாக இருக்கிற தன்மை சர்க்கரைக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டால் என்ன சொல்கிறது என்ன சொல்லுவோம் சர்க்கரைனாலே இனிப்பாகத்தான் இருக்கும் சர்க்கரையோட சுவாவமே இனிப்பு அப்படித்தானே சொல்ல முடியும் சர்க்கரைக்கு வந்து இனிப்பு சுவாவம் இனிப்பு வந்து எதிலிருந்தும் வரலை அதோட சுவாவமே இனிப்பு அது மாதிரி ஆத்மாவை பற்றி சொல்லும் பொழுதும் எல்லாவற்றை அனுபவிக்கிற ஆத்மா இயல்பாவே ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அர்த்தத்தை தான் சொல்றாரு மதுரமாக கட்டி சுட்ட மாப்பணியாரமெல்லாம் மதுரமாக்கிய அதற்கு மதுரம்தான் ஸ்வபாவம் என்றோ புரியள் பண்ணிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு அதனால் வந்து என்ளை கஷ்டப்படுத்தி இது பண்ணுறேன் நான் அதனால் வந்து நான் இவ்வளோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நிறைய பேர் கேசிட்லாம் கேட்குறாங்க அதுக்காக சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் வாழவழான்னு சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கு மதுரம் அப்படியே டக் டக்குன்னு சொல்லிட்டு போயின்ட்டு இருக்கலாம் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் போகுது மதுரமாம் கட்டி சுட்ட மாப்பணியாரமெல்லாம் மதுரஸ்வபாவமாகி ஒரு பிரம்மச்சாரி என்ன பண்ணிவிட்டார்னா உங்களுக்கு தெரியாது அந்த பிரம்மச்சாரி யாரும் தெரியாது அந்த வந்து என்கிட்ட சொல்கிறார் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நம்ம இங்கே நமக்குள்ளே இருந்தால் பிரம்மச்சாரி அந்த பிரம்மச்சாரி போயிட்டாருப்போம் அது பிரம்மச்சாரி சொல்கிறார் சுவாமி பாவம் நீங்கள் ஒரு வருஷமாக பாடம் சொல்லிட்டு இருக்கீங்க ஒருத்தருக்குமே ஆத்மா புரியலை தெரியுமா உங்களுக்கு அப்படின்னார் அவங்களுக்கு புரியலைன்னா உமக்கேயா கவலை என்ன உமக்கே கவலை அதனால் யாரும் சரியாகவே புரிஞ்சுக்கலை அதனால் இது புரிஞ்சிக்காத இடத்துல நான் அவங்களோட சேர்ந்திருக்க முடியாது அப்படின்னு போயிட்டார் யாரும் நீங்களே கண்டுபிடிங்க அதனால் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன் எப்படி அவருக்கு அது புரிஞ்சு போயிடுது இன்னொருத்தருக்கு புரிஞ்சிருக்கு புரியலைங்கிறது இவருக்கு எப்படி புரிஞ்சுது அவங்கள்ட்ட ஒருத்தரையாக கூப்பிட்டு சொல் கேளுங்கள் யாராவது சரியாக சொல்கிறாங்களா பாருங்கள் ஆத்மாவை பற்றி அப்படின்னு கேட்குறாரு எங்கிட்ட அது கேட்கறது இப்போ ரெண்டு வருஷம் கழித்து தான் கேட்க முடியும் இப்போ பாடமெல்லாம் முடிஞ்சு தெளிவாக இது பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு பாட்டுக்கு அர்த்தம் சொல்லப்பான்னு சொல்கிற போது அர்த்தம் சொல்கிற போது தான் தெரியும் ஒரு பாட்டுக்கு நீ இந்த பாட்டை வச்சுக்கிட்டு இந்த பாட்டுக்கு நீ அர்த்தம் சொல்லு மூணு வருஷம் கோர்ஸ் முடிஞ்ச உடனே கடைசியில் கடைசி ஆறு மாதங்களில் ஒரு ஒரு பாட்டை எடுத்து ஆரம்பித்து யாரையா பப்ளிக்கையும் கூப்பிட்டுடுவோம் கூப்பிட்டு அவங்களுக்கு அர்த்தம் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த மூலையில் நம்ம உட்காந்துப்போம் உட்காந்துப்போம் இல்லாட்டி பேசாமல் கேட்டுட்டா வருவோம் இல்லை தனியாக கேசட்டை எடுக்க ரெக்கார்ட் பண்ண சொல்லியாக கேட்போம் ஏன் பார்த்தா கை காலில் அடுக்குதும்பாங்க அதனால் வந்து அப்புறம் கேட்போம் தெரிஞ்சு போய்டும் தெரியாமையாக போய்ட போயிடும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் முகம்னால் பேச்சு முகத்தில் தெரியும்னா பேச்சில் தெரியும்னு ஒருத்தன் புரிஞ்சுட்டு இருக்கானா இல்லையாங்கிறது கேட்குற கேள்வியை வச்சே கண்டுபிடிக்கலாம் இல்லாட்டி வந்து கிளாஸுக்கு வர்றதை வச்சே கண்டுபிடிக்கலாம் நோட்ஸை பார்த்து கண்டுபிடிக்கலாம் இல்லாட்டி ஏதாவது அது நிறைய பேருக்கு சந்தேகமே வரமாட்டேங்கிறது அதுலேருந்தே என்ன தெரியுது என்ன தெரியுது சந்தேகமே வர சந்தோஷமாகவே இருக்காங்க சந்தேகமும் இல்லை சந்தோஷமாகவும் இருக்காங்க சந்தேகமும் இல்லை சந்தோஷமாக இருக்கிற போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தானே இவங்களுக்கு புரியாமையாக சந்தோஷமாக இருக்காங்க எவ்வளோ பார்த்தாலும் மூஞ்சி உம்முனா மூஞ்சுமா ஐயோ இப்போ வந்துட்டேனே நம்ம கதி ஆயிடுச்சேண்ணே அப்படியே நினச்சிட்டு இருக்கோம் நம்மளெல்லாம் சொல்கிறேன் புரியலைன்னு அவர் புரிஞ்சு அவர் கடைசியில் பார்த்தா அவருக்கு அவருக்கு புரியலைங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சது நமக்கு போன தான் புரிஞ்சுது புரிஞ்சிருந்தால் போக வேண்டி இருக்காது இல்லை போக வேண்டி இருக்காது அல்லை அதான் பிராரப்தந்தான் மதுரமாம் கட்டி சுட்ட மாப்பணி ஆரம் எல்லாம் மதுரமாக்கி அதற்கு மதுரம்தான் ஸ்வபாவமன்றும் நம்ம பிள்ளையார் கையில் ஒரு குழக்கட்டை வச்சிருக்கோம் அது எவ்வளோ பெரிய தத்துவம் தெரியுமா சொல்லியிருக்கேனா பிள்ளையார் கையில் கொழக்கட்டை வச்சுருக்கோம் அழகாக தேங்காயை போட்டு அதை வந்து வெள்ளத்தை போட்டு நல்லா ஏலக்காய் பொடியை போட்டு கொஞ்சம் குங்கு வப்பு பச்சை கொள் அப்படி தூவி அது சொல்கிற போதே சாப்பிடும் அதெல்லாம் பண்ணி அழகாக பண்ணி அது அழகாக மாவெல்லாம் நல்லா அரைச்சி அதெல்லாம் அப்படியே அழகாக பண்ணி சொப்பு மாதிரி பண்ணி அப்புறம் அதுக்குள்ளே வச்சு அது வேறு கூர்மையாக பண்ணி அழகாக கையில் வச்சுருக்கார் பிள்ளையார் முதாக்கராத்த மோதம் கையில் வச்சுன்னு இருக்கார் பகவான் என்ன அர்த்தம் கொடுக்குறதுன்னா அந்த மாவு இருக்கே அந்த மாவு அந்த மாவோடு சேர்த்து சாப்பிட்டால் தான் நல்லாயிருக்கும் வெறும் மாவை சாப்பிட்டா இப்படி இருக்கும் மாவும் பூர்ணத்தையும் கலந்து சாப்பிடும் அது மாதிரி இந்த உடம்பு தான் அந்த மாவு இதுக்குள்ளே இருக்கிற கடவுள் பிரம்மன் தான் அந்த பூர்ணம் அதனால் இந்த உடம்புக்கு பெருமையே இந்த பிரம்மனாக நம்மளை புரிஞ்சுட்டு வாழ்கிறது தான் அதனால் வெறும் பூர்ணத்தை சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு அதனால்தான் சில சமயம் குழக்கட்டை பண்ணுறதுக்குள்ளே பூர்ணம் காலி ஆகிடும் வீட்டில எல்லாம் அங்கே வந்து அம்மா வந்து சொப்பு வச்சு பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா அது முதல்ல வீட்டில எல்லாம் நடக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக வேண்டி முதல்ல கொஞ்சம் பண்ணிவிடுவாங்க பண்ணி அங்கே வச்சு நைவேத்தியம் முடிஞ்சதுக்கு பிறகு நமக்கு பொறுமை இருக்காது நம்ம குழந்த தானே சின்ன பையன் தானே பொறுமை இருக்காது அதனால என்ன பண்ணுவோம்னா நானும் வரேன் குழக்கெட்டை பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து உட்காந்துப்போம் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி பக்கத்தில் வந்து உட்காந்துப்போம் உட்காந்துக்கிட்டே என்ன பண்ணுவோம் அம்மாவுக்கு தான் அந்த சொப்பெல்லாம் வரும் நமக்கு அந்த சொப்பே வராது நம்ம பண்ணோம்னா இருக்கிற மாவுலாம் போயிடும் அவங்களுக்கு அது பழகி பழகி அதை எண்ணெயை தொட்டு தொட்டு தொட்டு தொட்டு தொட்டு பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணி அதுக்குள்ளே பூரணத்தை வச்சு அதை அடுப்பில் வேக வச்சு கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூர்ணத்தை சாப்பிட்டு மாவும் மிச்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதெல்லாம் பார்த்தேன் இதாக இதாக இருக்கும் கடைசியே போரும் போரும் போகிற நீ சொப்பு பண்ணுறதுனா பண்ணு இல்லாட்டி அந்த பக்கம் போவாங்க சரிங்களா பண்ணுற மாட்டா அவங்களும் பாவம் அதெல்லாம் வந்து அதுதான் வீடு அவங்க என்ன விட்ருவாங்க அவங்க கடைசியில் பூர்ணமெல்லாம் காலி பண்ணிவிட்டு போயிவிடுவோம் பூர்ணம் போய்டும் மதுரமாம் கட்டி சுட்ட மதுர மா பணியாரம் எல்லாம் மதுரஸ்வாவமாகிய வெள்ளை கட்டி மதுரமாக கட்டினா என்ன வெல்லக்கட்டி சேர்த்து சுட்ட மாப்பணியாரம் எல்லாம் மாவின் பணியாரங்களான தன் சம்பந்திகளை எல்லாம் இப்படி எல்லாம் என்னெல்லாமோ இருக்குது அது வந்து நிறைய வித வித விதமாக தான் பண்ணுறது அது வந்து அதில் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க ஒன்று சில பேர் அதுக்கு ரூபமெல்லாம் பண்ணுவாங்க ரூபம் பண்ணி அதுக்குள்ளேலாம் வைப்பாங்க அது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மயில் மாதிரி பண்ணி அதுக்குள்ளேயே சீட்டு வச்சா மயிலும் பிரம்மன் எல்லாம் கிருஷ்ணன் சொல்கிறாங்க சர்வம் கிருஷ்ணமயம் சர்வம் ராமமயம் சர்வம் தேவிமயம் சர்வம் விஷ்ணுமயம் சர்வம் சிவமயம் சர்வம் சிவ குகமயம் நிறைய பேர் ஒன்று போட்டிருக்காங்க ஒரு சைவராகவும் இருக்காராம் முருக வழிபாடும் பண்ணுறாரு அதனால் சிவ ஒரு சிவமயம்னு போட்டார் இப்படியோ மயமா இருந்தால் சரி அதனால் மாப்பணியாரம் மாவின் பணியாரங்களான தன் சம்பந்திகளை எல்லாம் மதுரமாக்கி அதற்கு எல்லாத்தையும் மதுரமாக்கியிருக்கு அது எல்லாத்தையுமே இனிப்பாக்கியிருக்கு இனிப்பாக்கி அதற்கு தன் குணமான மதுரத்தை உடையனவாக பண்ணின வெள்ளத்துக்கு மதுரந்தான் சுபாவம் அதுக்கு என்ன அது மதுரம் எங்கேருந்து வாங்கிட்டு வந்ததுன்னா அதனால் மதுரம்தான் சுபாவம் அன்றோ மதுரமானது சுபாவம் அல்லவா அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் மதுரந்தான் சுபாவம் அப்படின்னு அர்த்தம் அதான் இது இப்படி இப்படி இப்படி கேட்கறது ஒரு ஸ்டைல் அது மதுரமாக்கியது அதுக்கு மதுரம்தான் சுபாவம் என்றோ அப்படின்னா அது மதுரம் ஆட்சியை பார்த்தோம்னு பேர் வேற உண்டா கிடையாதது தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படி அது மாதிரி இது திருஷ்டாந்தம் அப்படி அது அப்படிங்கிறத இவர் போட்டுட்டார் யதா ததா நம்ம சமஸ்கிருதத்தில் மாற்றிக்கணும் நம்ம கூட அப்படி போட்டுக்கலாம் அது இது எனும் ஜடங்கள் அஜாத்தம் ஞாத்தம் என்னும் ஜடங்கள் அறியப்படாதது அறியப்பட்டது அஜாத்தம்னா என்ன அறியப்படாதது ஞாத்தம்னா அறியப்பட்டது என்னும் ஜடங்கள் அது எல்லாமே ஜடம் அறியப்படுறது அறியப்படாதெல்லாம் ஜடங்கள் அறிவாக விளங்குவனவாக அறிவை தந்து ஸ்பூர்த்தியை கொடுத்து அது இது இரண்டும் ஆகா அக்ஞாத்தம் ஞாத்தம் என்னும் இரண்டும் தானாகாமல் இந்த கந்தன் அனுபூதி ரொம்ப முக்கியம் அந்த புஸ்தகத்தை எடுத்தாலும் பார்த்தானும் இது மாதிரி ரொம்ப அழகாக இருப்பது அந்த பாட்டை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு அந்த பாட்டை எனக்கு மறந்து போச்சு அப்படியே வரி ஞாபகம் இல்லை கந்தர் அனுபூதியை பார்த்துடணும் அதனால தான் சொன்னார் தாய்மான் கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை இருதாள் நினைப்பது என்னாலோ அருணகிரிநாதர் ஸ்துதி அது கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை இருதாள் நினைப்பது என்னாலோ அருணகிரிநாதர் அப்படின்ற பாட்டெல்லாம் படித்து அவருடைய பெருமையை தெரிஞ்சுக்கிறது என்னாலோ இந்த உலக மக்களுக்கு அவருக்கு அவர் படித்து புரிஞ்சு விட்டார் அவர் சொல்கிறார் மற்றவங்களோட சேர்த்து வச்சுக்கிட்டு சொல்கிறாரு அதுக்கு நல்ல இந்த திருஷ்டா அந்தந்த சத்தியசீலனோட இதில் கேட்டேன் நல்லா இருந்து என்ன சொல்கிறார் வந்து அம்மா வந்து குழந்தைக்கு சாப்பாடு பண்ண ஆ ஆ தரேன்னு அம்மாவை வாயை தரப்பாங்க ஆனால் சாப்பாடு வந்து அம்மாவை போட்டுப்பா வைக்குள்ள குழந்தைக்கு தான் கொடுப்பாங்க அது மாதிரி மகான்களெல்லாம் நம்ம கஷ்டத்தை அவங்க கஷ்டம் மாதிரி காமிச்சுக்கிறாங்க காமிச்சுக்கிட்டு நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அது மாதிரி மதுரந்தான் சுவாவம் என்றோ அது இது எனும் ஜடங்கள் அறிவாக இப்போ வந்து என்னமோ நமக்கு அறிவு இருக்கிற மாதிரியும் அறியாமைங்கிறது இருக்கிற மாதிரியும் நமக்கு தெரியும் நாமளே அதுவாக இருக்கிற மாதிரி தெரியுது இப்போது இந்த உடம்பே அறிவு அறிவோடு இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம என்ன சொல்கிறோம் இதுக்கு அறிவில்லை இதுக்கு அறிவு இருக்குங்கிறோம் இதுக்கு அறிவு இருக்கா நிஜமாக இருக்கா இது கருவில் ஏன்னா இது வந்து ஸ்வீட்டோட சம்மந்தப்படலை ஸ்வீட்டோட சம்மந்தப்படலை ஆனால் இது ஸ்வீட்டோட சம்மந்தப்பட்டிருக்கு இது அறிவோட சம்பந்தப்படலை அறிவோட சம்பந்தப்படலைங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது அது வேறு விஷயம் இது அறிவோட சம்மந்தப்பட்டிருக்கு எல்லாத்துக்கும் இந்த பதினெட்டாவது அத்தியா நான் சொல்கிறேன் அந்த கடைசி ஸ்லோகம் ஐம்பதாவது ஸ்லோகத்துலேருந்து அந்த போர்ஷன்லாம் படித்து பாருங்க அழகாக இருக்குது இது அறிவோட இது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது அறிவுன்னு நினச்சிருக்கோம் இது வந்து சேத்தனம்னு நினச்சிட்டு இருக்கோம் இது கான்சியஸ் பீயிங் நினச்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக இதுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது அதனால அது சொல்கிறார் அவர் அறியப்பட்டது அறியப்படாத ரெண்டும் ஜடங்கள் விளங்குவனவாக அதெல்லாம் விளங்குறது அறிவை தந்து ஸ்பூர்த்தியை கொடுத்து அது இது இரண்டும் ஆகார் அஜாத்தம் ஞாதம் இரண்டும் தானாகாமல் போதரூபமாய் அறிவு ரூபமாயின்னு அர்த்தம் அவற்றிற்கு விலட்சணமான அகம்பொருள் அகம்பதத்தின் லட்சியார்த்தம் நீயே நீயேயாம் அறிவாய் நீயே அறிவாய் நீயேங்கிறத எப்படி சொல்கிறாங்க நீயே அறிவாய்னு விட்டார் நீயே அறிவாய் அது அனுபவம் வேண்டியதில்லைங்கிற இந்த ரெண்டு பாட்டும் ஆத்மா அனுபவம் தேவையில்லை அனுபவம் ஆத்மா அனுபவமாக ஆத்மா எப்பொழுதும் அனுபவமாகத்தான் இருக்கிறது ஆத்மா அனுபவமாக இருக்கிறது என்பதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அத்து எத்தகைய எத்தகைய லக்ஷணமுடையதாக இருக்கிறது என்பது சாஸ்திரங்களால் சொல்லப்படுகிறது அதுதான் விஷயம் அது நீயே அறிவாய் அதுவே அகம் புகமாக இருக்கு அது பாருங்கள் அது சொல்ல அது வந்து அவனே சொல்லுவான் அவனோட வார்த்தையை வச்சுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அவனுடைய வார்த்தையை பாருங்கள் இந்த எண்பத்தி மூணாவது பாட்டு இதெல்லாம் பாருங்கள் தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ வழி தப்பா எண்பத்தி ரெண்டாவது பாருங்க நான் அதெல்லாம் அப்புறம் விளக்கி சொல்கிறேன் கடநீரின் மேகநீரிற்கண்டவான் இரண்டும் பொய்யே குடவானும் பெரியவானும் கூடி ஒன்றாம் எப்போதும் இடமான பிரம்மம் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏக்கம் திருடமாக சுவானுபூதி சிவோகம் என்று இருந்திடாயே தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ தப்பாமல் பஞ்ச கோஷமும் கடந்து பாழையும் தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருப்பும் விட்டு கூடஸ்தன் பிரம்மமென்னும் நெஞ்சமும் நழுவி கூடஸ்தன் பிரம்மென்னும் நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தைக் கண்டான் அனுபவ ஆனந்த வெள்ளத்து அழுந்தியே அகண்டமாகி தனு கரணங்களாதி சகலமும் இறந்து சித்தாய் மனது பூரணமாய் தேகமான சர்க்குருவும் காண நனவினில் சுழுத்தியாகி நன்மகன் ஸ்வபாவமானான் அளிமகன் எடும் போது இவ்வார் ஆனவின் மனது மெல்ல வெளியில் வந்துட உணர்ந்தான் விமல தேசிகனை கண்டான் துளி விழி சொறிய பாதம் தொழுது வீழ்ந்து எழுந்து சூழ்ந்தான் குளிர்முகச் சுவாமி கேட்க கும்பிற்று நின்று சொல்வான் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்டம் ஐயனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி இந்த படித்து பாருங்க அவனுக்கு சொல்கிற போது எப்படி புரிஞ்சிருக்குங்கிறதுக்கு இது பிரமாணம் அவர் டீச் பண்ணுற போதே உபதேசம் பண்ணுற போதே தாம் பூரணம் அடைகிறதை குரு திரும்ப திரும்ப என்ன சொல்கிறார் நீ உடம்பு இல்லை புத்தி இல்லைன்னு சொல்கிற போது புரியலேன்னு எந்த ஒரு அடையினாலும் சொல்லுவானா சொல்லுவானா சொல்ல முடியுமான்னு தகுதி உள்ள ஆளை பற்றி சொல்கிற சொல்லுவான் சொல்லிகிட்டே இருக்கார் திரும்ப திரும்ப சொல்கிறார் காலம்பரை சொல்கிறார் மத்தியானம் சொல்கிறார் சாயங்காலம் சொல்கிறார் அப்பப்போ தான் ஆசிரமத்திலே இருக்கும் குருகுலம்னு அதுக்கு தான் பேர் அதனால் நம்ம பேச்சு சிந்தனை எல்லாமே அதுதான் அதுவாகவே இருக்கிற போது இன்னும் புரியலேன்னு சொல்ல முடியாது புரியலன்னா இருக்க முடியாது தாங்க முடியாது புரியுறதில்ல அது புரியணும் ஆகையினால் இதெல்லாம் வந்து அது இது எனும் அது இதுன்னெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா இவர் என்ன சொல்கிறார் அனுபவம்னு சொன்னால் என்ன ஆகிடும் அந்த அனுபவம் புரியுறதில்ல விஷயத்துக்கு வரணும் அந்த அனுபவம் சொல்லணும் இந்த அனுபவம் அந்த அனுபவம் புரியுது நம்ம வழக்கத்தில் என்ன சொல்கிறோம் எனக்கு ஒரு காலத்தில் அந்த அனுபவம் இருந்தது ஒரு ஒரு ஒருத்தர் வந்தார் ஒரு பிரம்மச்சாரி போது சொன்னார் நான் ஒரு காலத்தில் அந்த அனுபவத்துலலாம் இருந்தேன் இப்போ திரும்ப வரமாட்டேங்கிறது அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த அனுபவங்கள்லாம் இப்போ வரவே மாட்டேங்கிறது அப்போ என்ன அர்த்தம் வரவே மாட்டேங்கிறது இப்போ பழையபடி அந்த அனுபவத்துக்கு ட்ரை பண்ணுறேன் வரமாட்டேங்கிறதுங்கிறார் என்ன சொல்கிறது நமக்கு வந்து குழந்தையாக இருக்கிற போது விளையாடுறதுல ஒரு அனுபவம் இருந்தது இல்லையா இந்த கம்பர்கட்டை வாங்கி அந்த கம்பர்கட்டை வந்து இப்படி துணிக்குள்ளே வச்சு காக்கா கடி கடிச்சு காக்கா கடி அது விரினுது ஏன்னா நேரம் கடிச்சா அது எச்சன் அதனால துணியை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு கடி கடிச்சு அது இந்த பக்கத்தில் இருக்கிறது நம்ம எடுத்து கடித்ததை கடிக்காத போர்ஷனை அவனுக்கு கொடுத்து இந்த அதாவது துணி போட்டதுனால கடிச்சிட்டோம் துணி போட்டு கடித்ததுனால அது எச்சல் இல்லை இது எச்சல் எது இந்த பக்கம் கடிச்சது நீங்களாம் பண்ணியிருக்கீங்களோ நான் எல்லாம் பண்ணியிருக்கேன் எல்லாம் பண்ண அப்போ துணி போட்டு கடிச்சி துணி எச்சலாச்சு அதுக்கு அடி வாங்கியிருக்கோம் அது வேற விஷயம் அப்போ துணி துணி வந்து துணியை வந்து தப்பு இல்லைன்னு சொல்லி யாரோ பண்ண ஊரில் பசை மற்றவையும் பண்ணுறான் பார்த்து நம்மளும் பண்ணிவிட்டோம் அவன் பண்ணுறான்னா நீயும் பண்ணுற அடிச்சுக்காடி கிடைக்கும் அவன் வந்து இதை கொடுத்தோம் அது ஒரு காலத்து அனுபவம் இப்போ பண்ணுவோமா இப்போ என்ன ஸ்வீட் வந்தால் வேண்டாயா என்னோ ஷுகருங்கிறாங்க போ அனுபவம் அப்போ இருந்ததோ இந்த அனுபவம் இல்லை அப்போ அந்த அனுபவம் இந்த அனுபவங்கிற மாதிரி அனுபவம் இல்லை அந்த அனுபவத்தையும் இந்த அனுபவத்தையும் எது அறிகிறதோ அது நித்தியானுபவம் நித்திய அபரோக்ஷானுபவம் ஆகையினால் அது தெரிஞ்சிக்கத்தான் வேணும் தெரிஞ்சிக்கத்தான் வேணும் புரிஞ்சிக்கத்தான் வேணும் புரிஞ்சு கொள்ளணும் தெரிந்து கொள்ள வேண்டும் தெளிய வேண்டும் அறிய வேண்டும் புரிய வேண்டும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் சின்முத்திரை காட்டிடுவார் எப்படி அப்படின்னா மூணு நிமிஷம் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் அது இது எனும் ஜடங்கள் அறிவை கரெக்ட் நல்லது அந்த மாதிரி கரெக்டாக டயத்துக்கு சொல்லுங்க நல்லா இருக்குது அதுவும் நல்லா இருக்குது அதனால் அது இது எனும் ஜடங்கள் அறிவை இல்லாட்டி இப்படின்னா என்னென்னா சதுர்வேதாக எப்படின்னா என்ன அர்த்தம் சென்முத்ர சதுர்வே இப்படின்னா நாலு வேதம் அனாசின் இல்லை அனாசின் நாலு வழிகளில் குணமாக்குதுன்னு சொல்லி போடுவான் அது அநாசின் தான் அது நாசின் தான் எடுத்துட்ட அது இது எனும் ஜடங்கள் அப்ப அனுபவம் எல்லாம் ஜடம் பார்த்துங்க எல்லா அனுபவமும் தான் சேத்தனம் நிர்விகல் சமாதி நிர்விகல்பமாதியை பத்தி வர்ணிக்கிறாங்க வர்ணிக்கிறாங்க அப்படி வர்ணிக்கிறாங்க வேதாந்த ஒரே அடியில் சொல்லிவிடுறது நிர்விகல்பாதி நல்லது ஆனால் நிர்விகல்ப சமாதி மோக்ஷம் இல்லை நிர்விகல்பமாதி வேணுமா வேண்டாமான்னு ஒருத்தன் கேட்டால் நல்லது நிர்விகல்பமாதிக்கு ட்ரைனிங் பண்ணு நிர்விகல்பமாதி நிர்விகல்பமாதி வந்துட்டால் தான் ஜீவன் முக்தி மோட்சம்னு சொல்லி வேதாந்தம் சொல்கிறதில்ல வேதாந்தம் தெள்ள தெளிவாக சொல்லிடுறது நிர்விகல்பமாதி வேணும்னா போ நிர்விகல்பமாதி வேண்டான்னு சொன்னால் நீ இன்னும் பெரியாள் இன்னும் பெரியாள் இல்லை எனக்கு நிர்விகல்ப சமாதி இருந்து ஞானம் இருந்ததுன்னா சௌரியமாக இருக்கும்னு சொன்னால் நீ நார்மல் பர்சன் பரவாயில்லை ஆனால் நிர்விகல்ப சமாதிக்கும் மோக்ஷத்துக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது சமாதிக்கும் மோக்ஷத்துக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது நிர்விகல்பமா அதனால தான் என்ன சொல்கிறோம் ஞானத்தினால தான் மோட்சம்னு சாஸ்திரம் சொல்கிறதே தவிர நிர்விகல்ப சமாதியினால்தான் மோட்சம் அப்படின்னு எந்த புத்தகத்துலையும் எழுதுற எந்த புத்தகத்துலையும் கிடையாது அதனால் புரிஞ்சுங்க ஆக சவிகல்பக சமாதி நிர்விகல்பக சமாதி அதெல்லாம் வந்து நல்லது சமாதி பழகிறதுங்கிறது ரொம்ப நல்லது ஆனால் சமாதி மோட்ச சாதனம் இல்லை சாட்சாத் மோட்ச சாதனம் இல்லை பரம்பரையா மோட்ச சாதனமாகலாம் அதனால் ஞானத்துக்கு தான் அது ஞானந்தான் மோட்சத்துக்கு சாதனம் அதனால் அது இது எனும் ஜடங்கள் அறிவாக அறிவை தந்தே அது இது இரண்டும் அதனால தான் இதை சொல்கிறேன் அனுபவம் என்பது அந்த அனுபவம் இந்த அனுபவம்னு இருக்குது அதெல்லாம் ஜடம் அதனால் அது இதுங்கிறதெல்லாம் அறியாத ஸ்வரூபமாகவே இருக்கிறது அதுவே அகம்பொருள் அகங்கிற பதத்துக்கு அதுதான் அர்த்தங்கிறார் அவர் அறிவாய் நீயே அனுபவித்தறிவாய் நீயர் அனுபவமாக இருப்பதை அறிந்து அறி அனுபவித்து கொண்டிருப்பதை அறிவாய் நீ சொன்னேன் அதுக்கு இப்பாடல் தெளிவாக விளக்கிவிட்டது மேலும் அடுத்த வகுப்பில் விளக்கங்களை தொடர்ந்து பார்ப்போம் ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருபடி போற்றி போற்றி ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வோமவத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தஜே நம ஓம் ஷாதி ஓ